அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் ஒருவன் தனது நெஞ்சுக்கு கூறும் ஆறுதல் அந்த ஒருவனோடு நின்று விடாமல் இந்த சமுதாயத்தின் பொதுமக்கள் அனைவருக்கும் கூறும் ஆற்றல் மொழியாக ஆகின்றபோது அது எல்லோரையும் ஈர்த்து விடுகிறது நெஞ்சங்களில் நிலைத்து உத்வேகமும் ஊட்டுகிறது இத்தகைய குணாம்சம் கொண்ட பாடல்களிலே ஒன்றாக கவிஞர் கண்ணதாசனின் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே என்னும் பாடல் அமைகிறது இதிலே வருகின்ற ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்கிற வரியானது அப்போது கவிஞர் நம்பிக்கையுடன் இணைந்திருந்த கட்சியுடன் பெரிதும் தொடர்புடையது பேரறிஞர் அண்ணா அவர்களை மனதில் அந்த கருத்து、கொண்டுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த இயக்கத்துக்கு எதிரணியில் இருந்தவர்களும் கூட குறிப்பிடும்படியாக ஆனது இந்த பாடல் ஏழை எளியோரின் அதிலும் பாதிக்கப்பட்டோரின் தேர்தல் கீதமாகவே ஒலிவலம் வந்த சிறப்புக்கும் உரியது இந்த பாடல் காட்சியானது தயாரிப்பாளர் ஊரான கோபிக்கு அருகாமையில் இருக்கும் கொடிவேரி அணைக்கட்டினை ஒட்டியும் அதனை சார்ந்த இடங்களிலும் படமாக்கப்பட்டிருக்கும் இந்த படம் தெலுங்கு மொழிக்கும் சென்று வெற்றி சித்திரமான பெருமைக்கும் உரியது இந்த பாடலிலே கவிஞர் பழி சென்று நெற்றி பொட்டில் அடித்தாற்போல் சொல்லும் பாணியில் வரைந்திருப்பார் எடுத்துக்காட்டாக மனதுக்கு மட்டும் பயந்து மானத்தை உடலில் கலந்துவிடு இருக்கின்ற வரையில் வாழ்ந்துவிடு இரண்டினில் ஒன்று பார்த்துவிடு என்னும் இடம் விளங்குகிறது நாயகனாக வரும் மக்கள் கிலகத்தின் நடிப்பு மெல்லிசை மன்னர்களின் இசை அமைப்பு டி எம் சவுந்தரராஜனின் குரலின் வீரியம் எல்லாம் கலந்து உள்ளங்களிலே உற்சாக நீரோட்டமாக பாயும் தன்மையினை தக்க வைத்துக் கொண்டது எம்ஜிஆர் அவர்கள் வசித்த பரங்கிமலை பகுதியில் அமைந்த அவருடைய தோட்டமே வளம் கொழிக்கும் பண இந்த பாடலை வழங்கியுள்ளது என்று எண்ணத் இதோ நேயர்களே எம் சவுந்தரராஜனின் குரலில் அந்த பாடல் ஒலிக்கின்றனர் வெளிவரும் அயங்காரே அலைவன் இருக்கு ஆண்மயங்காடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினின் மீது மறையட்டுனே அந்நாள வெளிவரும் அயங்காரே தலைவன் இருக்கு ராண்மயங்காறு தலைவன் கிருக்கு ராண்மயங்காதே தெரிவது அடிச்சுவடு நாளை இருப்பது அவன் வீடு நாளை தெரிவது அடிச்சுவடு நாளை இருப்பது அவன் வீடு அடுவினியே நீ தயாறு போராடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டிலில் நீதி மறையட்டுமே தன்னால வெளிவரும் மயங்காதே தலைவன் இருக்கு ஆண் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கு ஆண் மயங்காதே